ஒரு முறை நான் அப்போது அவர்கள் தன் காலை வைத்த போது என்று கூறினார்கள் அதன் சரியாக அவர்கள் அமர்ந்ததும் அலஹமதுலா என்று கூறினார்கள் பின்பு சுபானந்தி وَإِنَّا إلا رَبِّنَا என மூன்று முறை கூறினார்கள் பின்பு அதாவது நீயே தூய்மையானவன் நான் எனக்கே அநீதம் செய்து கொண்டேன் என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் பின்பு சிரித்தார்கள் மூமின்களின் தலைவரை எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போது அவர்கள் இதேபோல் நபிசல்லும் அணை மசல்லம் அவர்கள் செய்துவிட்டு சிரித்ததை நான் பார்த்தேன் அப்போது இறை தூதர் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் நபிசல்லும் அணைஹி மசல்லம் அவர்கள் தன் அடியான் ஒருவன் இறைவா என் குற்றங்களை நீ மன்னிப்பாயாக என்று கூறினால் தன்னை தவிர எவரும் அவனது பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று அறிந்தே கூறுகிறான் என இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று கூறினார்கள் என அலி ராக அவர்கள் பதில் கூறினார்கள் அபோதாவோ இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்